நோய் நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது இலை அடை செய்ய தேவையான பொருட்கள் வாழலை அரிசி மாவு ஒரு கப் வெள்ளம் 1 கப் தேங்காய் துருவல் கால் கப் ஏலக்காய்த்தூள் கால் ஸ்பூன் உப்பு ஒரு பிஞ்சு செய்முறை முதல்ல நல்லா பதப்படுத்தின வறுத்து பொடி செஞ்ச அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கணும் அத வந்து ஒரு பவுல்ல போட்டுட்டு வெள்ளம் நல்லா பொடி பண்ணிக்கணும் ஒரு கப் மண் இல்லாமல் வாங்கும்போதே பார்த்து வாங்கி அதை இதில் மாவில் நல்லா பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஏலக்காய் கல தூள் கலந்துட்டு உப்பு ஒரு பிஞ்சு கலந்துட்டு தேங்காய் தூருவெளும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு பார்த்து அடை மாவு பதத்துக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சு அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா மிக்ஸ் ஆகட்டோன்னு அப்புறம் இந்த வாழலை அப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா அந்த வாழலி வாழலையை வாட்டிட்டு அதுக்கு மேல இந்த மா எ எடுத்துடை மாதிரி தடவிட்டு அதை வந்து நல்லா மூடி ஸ்டீமரில் இல்லைனா இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதும் இதை மேலே பாத்திரத்தில் இந்த இலைய மூடி வச்சு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பர்மான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி இலை அடை தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்